وَالَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ لَنُكَفِّرَنَّ عَنْهُمْ سَيِّئَاتِهِمْ وَلَنَجْزِيَنَّهُمْ أَحْسَنَ الَّذِي كَانُوا يَعْمَلُونَ وَقَالَ اللَّهُ إِلَّا مَن تَابَ وَآمَنَ وَعَمِلَ عَمَلًا صَالِحًا فَأُولَٰئِكَ يُبَدِّلُ اللَّهُ سَيِّئَاتِهِمْ حَسَنَاتٍ وَكَانَ اللَّهُ غَفُورًا رَّحِيمًا فَرْزِلُ اللَّهُ تَيِّئَاتٍ حَسَنًا وَكَانَ اللَّهُ غَفُورًا رَّحِيمًا أن ثوبا رضي الله أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إِنَّ الْعَبْدَ لَيُحْرَمُ الرِّزْقَ بِالْزَّنْبِ يُصِيبُهُ فَلَّهُ الْحَاقِمُ أَوْ كَمَا كَالَ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمُ இவ்வுலகை படைச்சு பரிபாலிக்கூதராக இவ்வுலகத்துக்கு ஜெயித்து வந்த நம் உயிரிழந்தும் அவர்கள் மீதும் அன்னாரின் சுண்ணாக்களை அடிச்சூல்களை வாழ்க்கையில் பின்புந்த சமூகம் தந்திருக்கும் அன்பு சகோதரர்களை அல்லாஹும் நிலடியார்களே அல்லாமும் அல்லாவுடைய சோதரரசர் அல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் வாழ்வில் எவற்றையெல்லாம் எடுத்து நடத்துமாறு சொல்ல இருக்கிறார்களோ ஏவிருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறும் முதலில் அடிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசைவத்தும் வசீரத்தும் செய்து கொள்கின்ற அன்றான சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லதியார்களே அதற்கொள்ளவாக வழங்குவல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் ஒரு மனிதன் தவறு பாவம் செய்கின்ற போது அல்லாக்கு மாற்று செய்கின்ற போது அவருடைய உள்ளத்துல கல்புல ஒரு விதமான நோய் ஒரு விதமான இருள் ஏற்படுகிறது தொடர்ச்சியாக பாவங்கள் தவறுகள் செய்கின்றடைந்து விடுகிறது கஷ்டம் விவாதம் செய்வதற்கு கஷ்டம் நோம்பு பிடிப்பதற்கு கஷ்டம் தர்மம் கொடுப்பதற்கு கஷ்டம் காரணம் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட இருள் காரணம் அவன் செய்த பாவம் இதை பற்றி எல்லா பொருவானை சொல்லும் சொல்கிறான் கல்லா பல்வானியின் அவர்கள் செய்த பாவம் அநியாயத்தின் காரணமாக அவர்களுடைய அவர்களுடைய உள்ளத்தில் துருள் ஏற்பட்டு விட்டது என்பதாக அல்ல பொருள் சொல்கிறார் அது மாத்திரம் அல்ல அன்பான சகோதரர்கள் எல்லாம் விண்ணடியார்களே ஒரு மனிதன் தவறு செய்கின்ற போது பாவம் செய்கின்ற போது அவருடைய உள்ளத்தில் இருள் மாத்திரம் அல்ல அல்லாவுடைய உதவிகள் கூட அல்லாஹு அவன் செய்யக்கூடிய தவறால் அல்லாவிடத்தில் இருந்து வரக்கூடிய உதவிகள் கூட அவனுக்கு தடை செய்யப்பட்டுவிடுகிறது அல்லாஹுடைய உதவிகள் கூட அவனுக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது என்று சொல் அல்லாஹு அலி அவர்கள் சொன்னார்கள் அண்ணா சகோதரர்களே ஒரு மனித ஒரு வார்த்த தனக்கே அவன் அநீதி இழைத்து கொண்டு விட்டான் என்று சொன்ன நேரத்தில் அபு குரேரா சொன்னார்கள் அவன் அவனுக்கு மாத்திரம் அநியாயம் அநியாயத்தால் அவன் கூட்டுல சாப்பாடு இல்லாமல் பெற்று மடிகிறது என்று சொன்னார்கள் ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவம் தவறு அதனால் அவனுக்கு மட்டும் பாதிப்பு அல்ல அவனு சூழ இருக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹுடைய சோதனை இறங்குகிறது என்பதை அபுரா சொல்லிக் காட்டினார்கள் ஒரு மனிதன் ஆயிரக்கணக்கான அமல்கள் கடலையும் அண்ணாவுடைய சோதனைகள் அல்லாவுடைய வேதனைகள் வெளியாகுவதற்கு காரணம் மனிதர்கள் தங்களுடைய கரத்தால் செய்யக்கூடிய தவறுகள் பாவங்கள் அநியாயங்கள் என்பதாக அல்லாஹ் குர்வானை சொல்லிக் காட்டுகிறார் அன்பான சகோதரர்களை பாவம் பாவம் என்று சொல்கிறோம் செல் அல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் இரண்டு வகையான பாவங்களை சொன்னார்கள் ஒரு வகையான அல்லாவுடைய தூதர் செல் அல்லாஹு அலைவசல்ல அவர்கள் தடித்த கபாயிர் என்று சொல்லக்கூடிய மிக பெரும் பாவங்கள் இந்த பாவத்துக்கு இந்த பாவத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் மௌத்துக்கு முன்னால் சௌபாசியமே ஆக In the Bible, it says, அல்லாங்கிடத்தில் செய்யாமல் மரணித்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பல வகையான தண்டனைகளை அல்லாடியார்களே பெரும் பாவங்கள் அல்லாஹிடத்தில் நாம் சௌபா செய்யக்கூடிய செய்யக்கூடாத மிக பெரும் பாவங்களை சொல்லும் போது நபி அவர்கள் சொன்னார்கள் ஊரை ஒரு சமூகத்தை ஒரு நாட்டை ஒரு கூட்டத்தை அளிக்கக்கூடிய ஒரு கிராமத்தையே அழிக்கக்கூடிய ஏழு வகையான பாவங்களை சொன்னார்கள் பிடிக்காவிட்டால் கையாளக்கூடிய ஒரு விதம் தான் இன்றைக்கு நிறைய மக்களை பார்க்கிறோம் ஒருவருடைய வியாபாரம் பிடிக்கலையா ஒருவர் ஒருவர் சந்தோஷமாக வாழ்றது பிடித்தல்லையா யாரோ ஒருவருக்கிட்ட போய் அவருக்காக செய்து செய்வது அதாவது வட்டியில் ஈடுபடுவது வட்டி எடுப்பது வட்டி கொடுப்பது ஒரு பாவம் அதே போன்று நபியவர்கள் சொன்னார்கள் அநாதைகளுடைய தொக்கை சாப்பிடுதல் எதும் மிகப்பெரும் ஒரு பாவம் அதே போன்று சொன்ன காட்டிடுவது சுமத்துவ இந்த ஏழு பாவத்தையும் அலைவ அவர்கள் மிக பெரும் பாவமாக சொல்லிக் காட்டினார்கள் இதே இன்னும் சில மிக பெரும் பாவங்களை நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லாமா இமா முஹம்மது பின் உஸ்மான்லா அவர்கள் ஒரு கிதாபை தொகுத்திருக்கிறார்கள் அல் கபா இல் பெரு பாவங்கள் என்று சொல்லி ஒரு கிட்டாபை தொகுத்து இருக்கிறார்கள் அந்த கிட்டாபில் சுமார் எழுபது வகையான பெரும் பாவங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் எழுபது வகையான பெரும் பாவங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் ஜகா கொடுக்காமல் தடுப்பது எந்த காரணமும் இல்லாமல் நோம்பை விடுவது தொழுகையை விடுவது பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்வது உறவினர்களை துண்டித்து வாழ்வது இவச்சாரம் செய்வது ஓரிட செயற்கள் ஈடுபடுவது மோசடி செய்வது இதே பெருமையாக நடப்பது பொய் சாட்சி சொல்வது மறுபாணங்கள் அருந்துவது இதே போன்று கதவெடுப்பது லஞ்சம் கொடுப்பது லஞ்சம் எடுப்பது பொய் உரைக்கிறது அண்டை வீட்டாருக்கு அநியாயம் செய்வது அண்டை வீட்டு பெண்களோட விபச்சாரம் செய்வது அதே போன்று பட்டாடை அணிவது தண்ணீர் கொடுக்காமல் தடுப்பது அதே போன்று மகாபாக்களுக்கு ஏசுவது போன்ற எழுபது வகையான பெரும் பாவங்களில் சொல்லியிருக்கிறார்கள் இந்த பாவம் என்னோட வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் மௌத்துக்கு முன்னால் சௌபா செய்வது வாஜிம் சௌபா இல்லாமல் மறந்துச்சுட்டோம் மைதானத்தில் பாவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரும் தண்டனைகளை இது அல்லாத ஏனைய பாவங்கள் தான் சிறிய பாவங்கள் ஆனால் இந்த சிறிய பாவங்களுக்கும் கட்டாயம் ஆனால் சில அமற்களை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரம் சொல்லி தந்திருக்கிறார்கள் அந்த அமலை செய்வதன் மூலமாக அந்த அமலை சொல்வதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அமலை செய்வதன் மூலமாக நாம் அறியாமல் அறிந்து போக்கிவிடுகிறார் அன்பான சகோதரர்களே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசைப்படுறது என்ன என்று சொன்னால் ஆடை சுத்தமாக இருக்கோனும் எங்கட வாகனம் சுத்தமாக இருக்கோனும் எங்கட வீடு சுத்தமாக இருக்கோனும் எங்க நாங்க இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் அதாவது சுத்தமாக இருக்கணும் இதே போல அல்லாஹ் எதிர்பார்க்கிறது என்ன என்றா எங்க ஒவ்வொருவருடைய உள்ளமும் பாவத்தில சுத்தமாக இருக்கணும் பாவத்தில் உள்ள தூய்மையானதாக இருக்க வேண்டும் நாளையில் மனிதன் மஷ்ஷரில் அல்லாவை சந்திக்கின்ற போது அவனுடைய பாவங்கள் மணிக்கப்பட்டு அவனுடைய தூய்மையான மனிதனாக நாளை மறுநிலையில் வர வேண்டும் ரஹ்மான் அன்புள்ள ரஹ்மான் பாவங்களை மணிக்க கூடிய அல்லாஹ் நிறைய அமள்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் அல்லாவுடைய சூழல் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் அந்த அமள்களை செய்வதன் மூலமாக எங்களுடைய பெரிய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் அளித்து விடுகிறான் உதாரணமாக குரானின் அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறான் والذين آمنوا وعملوا الصالحات لنكفرن عنهم صيئاتهم ورمالن صالحان عمل شئترار صالحان نتكرم انتكرار اند صالحان عمل شئتر مولماء اللہ كله قدر يبارتی اپارن لنكفرن عنهم صيئاتهم اونو دیت تاوان گلئی نانجشی ماغا پوکی ودوین اونو دیت شرية تاوان گلئی اند صالحان عمل مولماء ومن یقمی بالله ویعمل صالحاً یکفر اند سيئاته اوان ايمان كن ده صالحانا نتشير جلي سيدال اوان دي سرية فاوان جلي نتشية ماها نان اوان ايبتهم فوكي وده اوان اي سونت كل نلي بيت ان بدافه اللہ قرآن شلل الكران اران دا وداها قرآن شلل قول يا عمل ولو ان اهل الكتاب آمنوا واتقوا لكفرنا عنهم سيئاتهم يا ايها الذين آمنوا ان تتقوا اللہ يجعل لكم فر அண்கும் செய்யக்கும் உலகத்தில் பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வாய்ப்பு கிடைக்கிறது என்ன படைச்சு தக்குவா பத்தி நபை சொல்ல போக்களை சொன்னாங்க சம்பந்தப்பட்ட ஒரு அமல் என்பது ஒரு மனிதரிடத்துல தக்குவா இருக்கும் என்று சொன்னா அவன் எப்பொழுதும் உள்ளூர்ல இருந்தாலும் வெளியூர்ல இருந்தாலும் கூட்டமாக இருந்தாலும் தனியாக இருந்தாலும் ரகசியமாகவும் பரகசியமாகவும் ஒரு நாளும் அல்லாக்கு மாறு செய்ய மாட்டார் தக்குவாவின் காரணமாக அவனுடைய சிறிய பாவங்களை எல்லாம் அல்லா போக்கிவிடுகிறான் இதே போன்று ஒரு ஆண் சொல்லக்கூடிய தர்மம் செய்கிறார் இன்னொரு மனிதன் அவரை என்ன செய்யறே அதாவது பகிரங்கமாக தர்மம் செய்கிறார் அல்லா சொல்லுதான் ரெண்டுமே நல்ல அமல் ஒரு மனிதன் தர்மம் செய்வதன் மூலமாக சத காடுப்ப மூலமாக நல்ல யாப்பகம் யாராவது கையேந்தி வந்தா இல்லென்று அழகான வார்த்தைகளை சொல்றது ஆனால் இருக்கும் நாங்கள் கொடுக்காமல் எங்களுடைய கரங்களை பூட்டி விடுவோம் என்று சொன்னால் அல்லாஹ் மவுத்துக்கு முன்னால எங்களையும் இன்னொருவரிடம் கையேந்தாமல் மௌத்தாக்க மாட்டார் கேட்டு வருபவர்களை விரட்ட வேண்டாம் ஒரு ஆண் சொல்லக்கூடிய ஒரு ஒரு செயல் நிறைய பாத்தா சொல்கிறான் யார் அல்லா கூடிய சூழலை பார்த்து சொல்கிறார் முகம்மதே உங்களிடத்தில் கேட்டு வருபவர்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு கொடுக்காமல் விட்டுவிட அன்பான சகோதரர்களே அல்லாஹ்வுன்னி நறி யார்களே குர்ஆன் சொல்லுதே தர்மம் செய்வதன் மூலமாக வ யுகஃஃபiru அன்কুম மின் ஸயயாதிகும் அவர்க்குடிய சீரிய தவர்களே சீரிய பாவங்களை நான் மன்னித்து விடுவேன் போக்கி விடுவேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான் இதே போன்று குர்ஆன் சொல்லக்கூடிய நான்காவது अमल அல்லாஹ் சொல்கிறான் யரெல்லாம் அல்லாஹ்வை நேசிக்கிறார்களோ யரெல்லாம் அல்லாஹ்விமீது அன்பு வைக்கிறார்களோ நபியே அவர்களைப் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் குல் கின் குன்துன் তুஹிப்புனல்லாஹ் சொல்லுங்கள் வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு சொல்லுங்கள் உங்களை பின்பற்றும் அப்படி பின்பு அன்பான சகோதரர்களை அவர்களுடைய பாவங்களை குற்றங்கள் அல்லாக்குள்ள மாத்திரம் வியாபாரத்தில் குழுக்கள் வாங்கலாம் என்று பார்த்தால் கேள்விக்குரிய இருக்கிறது அவர்கள் சாப்பிடும் போதும் உறங்கும் போதும் நடக்கும் போதும் நடந்து கொண்டாங்களோ நபியுடைய பின்பற்ற கூடியவளாக இருந்தாங்க ஆனா நாங்க கவலைக்கூடிய விஷயம் என்னண்டா வெறுமனே இந்த நாவால நபிய புகழ்றோம் வெறுமனை இந்த நாவால நபி மீது வெறுமனை இந்த நாவால நபின் வியாபாரத்துல நபியுடைய சுண்ணா கிடையாது பிள்ளை வளர்ப்புல நபியோட நபியுடைய சுண்ணா கிடையாது ஏழைய காரியங்கள்ல அபீமுடைய சுண்ணா கிடையாது அல்லா சொல்லுறான் யாரெல்லாம் அபிமுடிய சுண்ணாவை பின்று வருவார்களோ அவர்களுடைய தவறை நான் மன்னித்து அவர்களை நான் நேசிப்பேன் என்பதாக அல்லாஹ் புரவான்ல சொல்லி காட்டுகிறார் அல்லாஹ் ஒரு மனிதனை நேசிக்க ஆரம்பிச்சுட்டான் என்று சொன்னதற்கு முன்னாலேயே பூர்த்தி செய்து விடுவான் சகோதரர்களை தூதர் நான் மேலே சொன்னது போல சில பெரும் பாவங்களை சொல்லிருக்கிறாங்க அந்த பெரும் பாவத்தை ஒரு அடியான் சந்தர்ப்பம் கிடைக்குது வாய்ப்பு கிடைக்கிறது யாருமே இல்ல தனியாக இருக்கிறார்கள் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வாங்களோ அவங்களுடைய சிறியிருவார் அவங்களுடைய சிறிய பாவங்களை நான் போக்கிவிடுவேன் என்பதாக அல்லா பொருவான சகோதரர்களே ஏழாவது நாள் பள்ளியுடைய எல்லா லைட்டுகளையும் அதற்கு ஒரு மெட்டையும் வச்சிருக்கிறோம் இருள்ான் நடந்து கொண்டு என்னுடைய எல்லா பாவங்களையும் தயார் கிட்ட சௌபா செய்யக்கூடிய பழக்கம் இருக்குமோ அல்ல சொல்லுறான் அவன் இந்த பாவத்தை மன்னிக்கிறது மட்டும் அல்ல அவன் செய்த பாவங்களை நான் நன்மைகளாக ஆக்குவேன் அவன் செய்த பாவங்களை நான் நன்மையுகளாக ஆக்குவேன் يا ايها الذين امنوا توبوا الى الله توبه نصوحا اطهر ربكم اطهر ربكم, ربكم اي يكفر انكم تيئاتكم الله كلவ அவனுடைய பாவங்களே பாவ கறைகளை போக்கி யௌமலா இதுதான் 아주 முக்கியமான ஒரு விஷயம் الله சொல்லிக்காட்டுகிறார் யௌமலா يخزي الله النبي والذين امنوا معه நபியோ நபியேயும் நபியோடு இருக்க கூடியவர்களையும் எந்த 날 நாங்களை அல்லா சொன்ன சொல்லக்கூடிய ஏழாவது அமல் அல்லாஹுடைய சொல்லக்கூடிய ஏழாவது அமல் அல்லாஹுடைய பாதையில் போறது அல்ல எல்லா அமலையும் பொதுவாக சொல்லிருக்கிறான் ஆனால் நேரம் கொடுப்பதை அதாவது நேரம் கொடுப்பது அல்ல ஒரு வியாபாரமாக சொல்லி காட்டுகிறான் சொல்லி தரட்டுமா அல்லியமாக இருந்து எங்களிடத்தில் ஒரு யாவரம் ஒரு பிசினஸ் இருக்கிறது சொல்லி தரட்டுமா அந்த யாவரத்துடைய சுத்தரிக்கக்கூடிய நரகத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும் சுத்தரிக்கக்கூடிய நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாக்கும் நேரத்தையும் உங்களுடைய பணத்தையும் கொண்டு நீங்க அல்லாஹுடைய பாதையில போனா அல்லாஹ் சொல்லுறான் நரகத்திலிருந்து பாதுகாப்பது மட்டும் அல்ல எஃபிர்லக்கும் துணூபக்கும் அவருடைய சிறிய எல்லா பாவங்களையும் எல்லாம் அனுப்பிடுவான் அன்பான சகோதரர்களே அல்லாஹு நல்லே அலைபாக்களுக்கு நபியை பின்பற்றுவதன் மூலமாக அதே போன்று செய்வதன் மூலமாக அண்ணாங்களுடைய பாதையில் போவதன் மூலமாக பெரும் பாவங்களை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதன் மூலமாக இந்த மனிதனுடைய சிறிய பாவங்கள் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார் இதே அன்பான சகோதரர்களே அல்லாஹ் செய்திதான் மணிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நிறைய சொல்லி தந்திருக்கிறார்கள் அந்த அமலின் மூலமாக கூட அந்த கண்ணால் பார்த்த சிறிய பாவங்கள் காதல் கேட்ட சிறிய பாவங்கள் பாவங்கள் நான் பேசு அறியாமல்வார்களோ அவருடைய நூறு பாவத்தை அல்லா மனித்து விடுகிறார் அந்த மனிதன் கொண்டு சொல்றேன் இருபது பாவத்தை அல்லாம நிச்சயப்படுறான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றாரே நபிங்க சொன்னாங்க அவருடைய 20 பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சுடுவான் லா இலாஹ இல்லல்லாஹ் நபிங்க சொன்னாங்க 20 பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சுடுவான் அல்லாஹ் ஹம்து என்று சொல்றாரே நபிங்க சொன்னாங்க அவருடைய 20 பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சுடுவான் இதேபொണ്ട് சल्लल्लाहु अलैहि वसल्लम சொன்னாங்க நல்ல தீனுடைய மஜ்மாக்கல்ல தீனுடைய மஜ்ரிஸ்ல உட்கார்ந்து தீனுக்காக நேரம் கொடுக்கறாரே தாலிமில உட்கார்றாரே பயான்ல உட்கார்றாரே குதுபால உட்கார்ந்திருக்காரே நபிங்க சொன்னாங்க மலக்குமாக பாத்து அல்லாஹ் சொல்றான் சொல்லும் அவர்களுடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் நல்ல மஜிமாக்கள் இருக்கும் போது கூட அவருடைய பாவங்களை அல்லா மன்னித்து விடுகிறார் ஒருவர் பத்து முறை செஞ்சா பத்து பாவத்தை அல்லா மன்னிச்சான் பத்து பாவத்தை அல்லா போகின்றான் இதே போல் ஒரு மனிதன் ஒரு முறை புஜி செய்த அல்லாஹ் ஒரு பாவத்தை மன்னித்து விடுகிறார் ஒரு மனிதன் செய்து பள்ளிக்கு நடந்து வருகிறார் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு பாவத்தை மன்னிக்கிறான் என்று இப்படி மனிதனுடைய பாவ கதைகளை மணிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நிறைய அமள்களை சொல்லு அவர்கள் சொல்லி தந்ததைப் இன்னும் சில அமல்களை சொன்னாங்க அந்த அமலை யாரு வாழ்க்கை எடுத்து நடப்பாங்களோ கடல் நுரையளவுக்கு பாவம் இருந்தாலும் அல்லா பாவத்தை மனிச்சிருவார் கிட்டத்தட்ட பதினைந்து இருபது அமல்களை சொன்னாங்க அந்த அமல வாழ்க்கையில யாரு கடைபிடிப்பாங்களோ அதன் நுரையளவு பாவம் இருந்தாலும் அந்த பாவத்தை அல்லா போக்கிடுவார் அந்த அமல் யாருடைய வாழ்க்கையில இருக்குமோ கயோமி அன்று பிறந்த பாலகனை போன்ற அந்த மனிதன் மாறிவிடுகிறார் இப்படி ஏராளமான அமற்க அவங்க சொல்லிட்டு வந்தது எதற்காகண்டா நாளை மறுமையில் நாங்க ஒவ்வொருவரும் சந்திக்கக்கூடிய நேரத்தில் பாவ கரைகள் போக்கப்பட்டவர்களாக சந்திக்க வேண்டும் அன்பான சகோதரர்களை பதில் பஹாபாக்களை சொன்னாங்க உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் அனுசித்தான் சில சகாபாக்களை பார்த்து நபி அவங்க சொன்னாங்கல்லாம் அனுப்பிட்டார் அதே போல அன்பான சகோதரர்களே சுருக்கமான சுருக்கமாக ரெண்டு மூணு விடிய சொல்லுபாவே எங்களுடைய முன்பாவங்கள் எங்களுக்கு நாங்கள் செய்திருக்கக்கூடிய அதாவது இந்த நிமிடத்துக்கு முன்னால் இருந்து செய்த சிறிய சிறிய எங்களுடைய முன்பாவங்களை மணிக்கக்கூடிய சில அமைச்சர்கள் உதாரணமாக வாழ்க்கையில நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம் ஆனா இதற்கு இவ்வளவு பெரிய கூலி கிடைக்கல என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறோம் அன்பான சகோதரே செயல் இந்த அவருடைய முந்திய பிந்திய பாவங்களை கொடுக்கக்கூடிய நன்மை அவருடைய முந்திய பிந்திய பாவங்களை மன்னித்து விடுகிறார் இதே போன்ற அன்பான சகோதரர்களை இமாம் தெரிவிக்கிறார்கள் மழக்குமாரு ஆமீனும் ஒன்றுபட்டுமோ இவரும் ஆமீன் சொல்லுறாரு இவருடைய ஆமீனை மலக்கும் ஆமீன் சொல்லுறாரு ரெண்டு பேருடைய ஆமீனும் சமமாக இருக்கிறது சொன்னா நபி சொன்னாங்க இவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மனிச்சு விடுகிறார் திபாம் தபியல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லாரே ஒருவன் என்ன கேறார் என்று சொன்னான் அன்மான சகோதரர் நபி அவர்கள் சொன்னார்கள் ரப்பனா லகல் ஹம்து என்று சொல்லாரே எல்லோரும் ரப்பனா லகல் ஹம்து என்று சொல்லாரே வாணவர்களும் ரப்பனா லகல் ஹம்து என்று சொல்வாங்க ரெண்டு பேரோட ரப்பனா லகல் ஹம்து அதாவது ஒன்று பத்திடுமிண்டி சொன்னார் இவருடைய முந்திய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிடுவான் அன்மான சகோதரர்களே ஸமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னதக்கு பின்னால நாங்க எல்லாரும் வாடமே ஓதக்கூடிய দোয়া ரப்பனா லகல் ஹம்து للسماوات ومن الارض ومن اماكن من غير بعد رودரோ انما الشوادر انه الدعاو ملكले और सहाबी इन द दुआव ओदीनागा नबी हमको बोलू मुडचिट केटागा नानो दुआव केतेन हमदन كثيرا طيبا مباركا فيه ليس हाना दुआ हमदन كثيرا طيبا مباركا فيه इन द दुआव यार इहतिदाल ओदीने रे और सहाबी ने बोलडा या रसूल अल्लाह नानतान ओदीने नबी हमको சொன்னा 30 मलकु मार எப்படி நன்மை கொடுப்பது என்று போட்டி போட்டு கொண்டு அன்பான சகோதரர்களே அப்ப ஒரு மனிதனுடைய பாவத்தை அதாவது போக்க கூடிய இந்த அமலை நபி அவர்கள் சொன்னது போல அன்பான சகோதரர்களே ஒரு மனிதன் பேசாமல் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க அவருடைய முந்தைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார் முது செய்தேன் என்ன செய்றாரு பள்ளிக்குள்ள வாராறு அல்லது வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நபிய அவன் ஈடுபடாம இரண்டு ரக்கா செலுறாரு இரண்டு ரகூராறு உதுவுக்கு பின்னால நபி அவங்க சொன்னாங்க எவருடைய முந்திய பாவங்களையும் அல்லா மனித்து விடுகிறான் நபி அவங்க கனவுலால் உடைய கால் சப்தத்தில் கேட்டேன் அன்பான சகோதரர்களே இறுதியா விடயம் அதே போன்று நாங்கள் வலிமையாக சாப்பிடுறோம் சாப்பிட்டதற்கு பின்னால் فقط تعامن سابت ملنددك في النهال الحمد لله اللذي الحمد لله اللذي هذا ور زكني نين جائر حول منني ولا قوة سابت تك دعاء عودراره اللہ سنلران اللہ خودية سودر سننا اونا دیئے موندية إلا پاوانگلیم اللہ منجز ویڑتران சாப்பிட்டு வாதுறாரு இதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மை அவருடைய முந்தைய பாவங்களை மனுச்சி என்றார் ஒரு மனிதன் ஹஜ்ரா சந்தை பிடிக்காமல் மனைவியோடு உடலுக்கு தன்னுடைய அவர் ஊருக்கு திரும்புகின்ற போது தூதர் சொன்னார் அன்பான சகோதரிகளை இவருடைய முந்தைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார் ஒரு மனிதன் கற்றுக் கொடுக்கிறார்கள் கற்றுக் கொடுக்கிறாரி என்று கற்றுக் கொடுக்கிறாரே ஒரு சூறாவ கற்றுக் கொடுக்கிறாரே அல்லாஹுடைய இவருடைய முந்தைய பாவத்தையும்து முந்தால் அசலுக்கு அவருடைய முந்தைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவார் என்பதாக சொல்லி காட்டினாங்க அதே போல அன்பான சகோதரர்களே இன்னும் ஒரு மாதத்தில் எ முன்னோக்கு வரக்கூடிய மாதம் ரமவான் உடைய மாதம் ரமவானுடைய மாதம் மிக முக்கியமான ஒரு மாதம் இந்த மாதத்தை சொல்லும் போது சொன்னார்கள் சொல்வார்களோ இரவெல்லாம் நின்று வணங்குவார்களோ யார் ரமவான் மாதத்தில் நன்மையை எதிர்பார்த்துடைய கஷ்டங்கள் பகித்துக் கொண்ட அன்பான சகோதரர்களே யார் நோங்க பிடிப்பார்களோ எதிர்பார்த்து மணிக்கக்கூடிய சொல்லித் தந்த இந்த அமலுக்கு தொடர்ச்சியாக நியமமாக நாமும் எங்களுடைய குடும்பமும் செய்யக்கூடிய பாக்கியத்தை சந்தர்ப்பத்தை அல்லா புரிவனாக பாவங்களை குற்றங்களை தவறுகளை மன்னிச்சுரியா அல்ல கரைகளை போக்குறியா அல்ல பெற்றோர்களுடைய கண்ணியமான உத்தான் பாவங்களை அவர்களுக்கு ரஹ்மத் புரிஞ்சிடா அல்ல இந்த மகல்லாவை கமல் செஞ்சு அல்ல இந்த மஹாலாவோ தீனுக்காக கமல் செஞ்சிரியா அல்லா யா அல்ல முழு உலகத்துக்கும் இந்த மகல்லாவது முன்மாதிரியான மகாலாவா ஆக்கிறியா அல்ல இந்த ஊரு பெண்ணுடைய ரஹ்மத்தின் பருளையும் இறக்கிறியா அல்ல மோசமான பலம் சீபத்துகள் சித்தனாற்ற சோதனைகள் குதூரமான நோயை விட்டு இந்த ஊரில் இந்த மகல்லாவை பாதுகாத்திரியா யா இல்ல நாட்டுல பல பாகங்கள்லயா அல்ல கிழக்கு மாகாண மறை போன்று வேறுவலை போன்ற பகுதிகளில் மக்கள் டெங்கு போன்ற மோசமான நோய்களால பாதிக்கப்பட்ட போக்குரியா அல்ல பெரும் பாவங்களை விட்டு எங்களை பாதுகாக்கிறியா அல்ல யா இன்னும் ஒரு மாதத்துல எங்களை முன்னோக்கி வரக்கூடிய அந்த புனித ரமவானயா அல்ல தண்ணியத்தோடு வரவேற்கா அல்ல அந்த மாதத்துல முழுமையாக அமல் செய்யக்கூடிய மக்களா எங்களை ஆக்கிரியா அல்ல ஒன்றாக இருந்து கொண்ட பொன்னால் எந்த நபியுடையப்பட்டு சின்னத்தில் சிறுதோற்ற நபியோடு ஒன்றாக இருந்து கொண்டிய அல்லாஹ் உன்னுடைய சந்திப்பையும் அடையக்கூடிய பாக்கியத்தை நம்மருக்கும் நம்ம எல்லோருடைய குடும்பத்துக்கும் தந்தவர்கள் புரிவாயாக உருவாகிறது அழகான அனில் அம்பு